ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து அறிவிக்கின்றார்கள் நபி சொல்லு அணிஹுல்லம் அவர்களிடம் உள்ள உங்கள் மனைவி போதும் என்று கூறினேன் சஃபியா குல்லமானவர் என ஆயிஷா ரபி அல்லா அவர்கள் கூறியிருக்கலாம் என அறிவிப்பாளர் கூறுகிறார் உடனே நபி சொல்லுள்ள அவர்கள் ஆயிஷாவே நீ ஒரு மிகப்பெரிய சொல்லை கூறிவிட்டாய் அந்த சுல் கடல் நீருடன் கலந்தால் கலந்துவிடும் அளவுக்குள்ள வார்த்தையாகும் என்று நபி சொல்லம் வாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் பிறகு நபி சொல்லம் வாஹூ அலேஹி அவர்களிடம் ஒரு மனிதரை பற்றி கூறினேன் அப்போது அவர்கள் ஒரு மனிதரை பற்றி பேசுவதையோ என்னிடம் இவ்வாறு இவ்வாறு இவ்வாறு அதாவது